நாடகப் பிரியா வழங்கும்ன மாப்பளே பெரிய மாப்பிளே அல்லது ஹனி மூன் இன் ஹைதராபாத் கதை வசனம் டி துரைராஜ் உடைகள் நாயுடு ஹால் தேமிலி ஷாப் ஸ்கிரிப்ட் எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் எஸ் வி சேகர் நாடக பிரியா வழங்கும்ன மாப்படவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா சார் சார் சார் சார்ல இங்க நான் தான் சாரு நீங்க யார் சார் தமிழ் மூச்சு பத்திரிகையிலேருந்து வரேன் தமிழ் மூச்சுன்னு ஒரு பத்திரிகையா ஆமா சார் நவீன தமிழ் அகராதி வெளியிட்டார் இல்லையா ஆமா அவரை நான் பாக்கணும் நான் தான் ஜனா வணக்கம் ஆச்சரியமா இருக்க என்னைய ஆச்சரியம் பட்டு வேஷ்டி ஜிப் இப்படி எதிர்பார்த்தா மாடர்னா இருக்கீங்களா சார் தமிழ் என்னோட மூச்சு இருந்தாலும் காத்துல நான் சுவாசிக்கிறது ஆக்சிஜன் அது இங்கிலீஷில் சுவாசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா இந்த பாருங்க தமிழ் ஆளுங்க பிராணவாயு தான் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கவே கூடாது நீ என்னைக்காவது பாரு நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட சொல்றேன் அந்த ஆளு சுத்தமான தமிழ் ஆளு அவனுக்கு ஆக்சிஜனே சார் நான் ஒரு தமிழ் பைத்தியம் நீ வரும்போதே நினைச்சேன் நீ ஏதாவது ஒரு பைத்தியமா தான் இருக்கணும் தமிழ் பைத்தியமா உன்னோட பேர் என்னையா யானை மணாலன் ஆமா சார் எங்க அப்பா அம்மா எனக்கு கஜபதி தான் பேர் வச்சாங்க அது வடமொழி சொல்லுல்ல தமிழ் மேல உள்ள பற்று அதனால இருக்காங்களா ஒரே ஒரு பையன் கோபால் கோபால் அது கூட மொழி பசும்பாலு மாத்திக்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் இந்த மாதிரி நிறைய மொழி மாற்றம் பண்ணிருக்கீங்க சக்கமோ பண்ணிருக்கேன்ப்பா இந்த சகலக்கு கோ பிரதர்னு சொல்லிருக்கீங்களா சாரத்தோட தங்க புருஷன் நமக்கும் பிரதர் மாதிரி அதான் கோ பிரதர் அப்ப சம்சாரத்தோட தங்கச்சிக்கு கோவைப் லையா சுமா நீ சார் அண்ணட்டியா அண்ணா தம்பி போயாரிச்சு எங்க சார் தம்பிக்குதான் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சார் மெட்ராஸ் குடத்துக்கு பத்து பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தண்ணி ஈஸியா கிடைக்கும் கிடைக்குமா சார் கிடைக்கும் குட் மார்னிங் ஜெனா நல்ல காலை பொழுது ஒரு நிமிஷம் உட்காரங்க வந்துடுறேன் ஜெனா நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது அப்ப நாளைக்கு நம்ம காதலுக்கு தேவசமா பிறந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நம்ம எத்தனை நாளைக்குதான்டிச்சுட்டே இருக்கிறதுனா ஹைதராபாட்ல இருக்கிற விஏபி ஓகே பண்ணணும் ஹைதராபாட்ல இருக்கிற யாரும் என் டிஆரா அவர் கல்யாணத்தையும் இன்னும் ஓகே பண்ணலன்னு சொல்றாங்க அவர் நம்ம கல்யாணத்தை ஓகே பண்ணுவா என்னடா ஐயோ ஹைதராபாத்ல இருக்கிற எங்க அக்கா புருஷன் உங்க அக்கா புருஷன் தான் என் டிஆரா எனக்கு சகலியாரு என்னங்க நீங்க என்ன சம்பந்தமே கிடையாது சகலியாக முடியும் எங்க அக்கா புருஷன் ஹைதராபாத்ல பெரிய ஜீரோ ஜீரோ செவன் சிங்கமா அவர் தலையாட்னாதான் நம்ம கல்யாணமே நடக்கும் ஏ அவர் நம்ம கல்யாணத்துக்கு மூலமா அப்பதான் தலையாட்டுவாரு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா சொல்லு நாளைக்கு நீங்க எங்க அக்கா மீட் பண்றீங்க அவருக்கு எப்பவுமே பெரிய மாப்பிள்ளைங்க எங்க குடும்பத்துக்கு வரப்போ சின்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காருமா அவரை மட்டும் நீங்க எப்படியாவது ஒத்துக்க வச்சிருங்க பிளீஸ் விளையாடுறியா உங்க அப்பாவே என்ன பாக்கல இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு உங்க அப்பாவோட பெரிய மாப்பிள்ள அவர் யார் என்ன ஓகே பண்றதுக்கு ஏன்னா எங்க குடும்பத்துக்கு அவர் தான் காட் ஃபாதர் அப்பா சமியா இப்படி சொல்லிட்டு பொண்ணுங்க முன்னாடி பயங்கரமா துள்ளும் கல்யாணம் ஆட்டம் ரெண்டு தட்டு தட்டிடுறேன் தட்டிடலாம் சார் நான் என் சம்சாரத்தை தட்டுறேன் நீ என்ன தட்டலாங்கிற தமிழ்நாட்டில் எதுக்குதான் கூட்டணி போச்சு அந்த பொண்ணுக்கு என்ன பத்தி சரியா தெரியல என்னுடைய தமிழ் அகராதிய காலேஜில பாடமா வைக்கலாமான்னு கெட்ட பழக்க வேந்திர யோசிக்கிறார் கெட்ட பழக்க வேந்திரா வைஸ் சான்சலர் சொல்றீங்களா சார் காலேஜில உங்க அகராதிக்குறீங்க அவங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது காலேஜுங்கிற வார்த்தையே எப்படி வந்தது நான் தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மனுஷன் நூறு வருஷம் இருக்கா அதுல காலேஜ் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு இடத்துல இருக்கான் ஸ்டிக்கருக்கு அடுத்த பெரிய புலவர் நான்தான் ஸ்டிக்கரா ஆமா அப்படி ஒரு புலவர் நான் கேள்விப்பட்டதே இல்லையா சார் ஸ்டிக்கர் தெரியாதா இந்த ராமாயணம் எழுதினா ராமாயணம் கம்பர்னா சார் கம்பர் தானே கம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்டிக்கர் அதே மரியாதையா சொல்லு ஸ்டிக்கர் அப்பா அப்பா அப்பா நான் அடிச்சு வந்திருக்கேன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யாரமா அடிச்சு வந்திருக்கேன் மூத்த மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்த உலகத்தையும் மறந்துருவீங்களே நான் ஜனான்னு ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க செருப்பால அடிப்பேன்னு அத முதல்ல சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க மூத்த மாப்பிள்ள சம்மந்தம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுமா மூத்த மாப்பிள்ள ஊர்ல வந்திருக்காரு உங்க ஆள் வா பேசி பிடிக்கல ஆளு சொல்ல அழைச்சிட்டு வந்துருக்காரா கூப்பிடுமா அவர் என் செலக்ஷன் தான் போச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாதமா சட்டியில இருந்தாதான் வரப்போகுது எப்படி மாமா நம்ம கெட்ட கிளாஸ் பெரிய மாப்பிள்ளை உங்களை பார்த்த உடனே அவருக்கு உங்களை பிடிக்கணும் தான் உங்களுக்கு வேஸ்டி சட்டை வீபூதி பட்டையோட வரச்சு மாமா போன கால் வந்துட்டா இல்லையா பெரிய வர பொருக்கே கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க வெளியில போய் ஒரு பத்து நிமிஷம் இருக்க அவருக்கு பேசிட்டு அப்புறம் வெளில வெயிட் பண்ணுவேன் கூப்பிடல நானே உள்ள வந்து கலாட்டா பண்ணுவேன் உங்களுக்கு ரெண்டு பொண்ணு தான் இருக்கு அப்புறம் என்ன பெரிய மாப்பிள்ள இருக்கா நீங்க வெளில இருக்க அப்புறம் அவரு உள்ள ஒரு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஆளு ஆளுக்கு ஒவ்வொரு மாப்பிள்ள தானே சாராசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வெளில நினைக்கிறேன் கால் வந்துச்சே இல்லையா வந்துரும் என் திட்டத்தையே ஸ்பைல் பண்ணிட்டோம் நானு நேரா போய் பாத்துட்டு வந்து வேண்டாங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க மாப்பிள நீங்க சுச்சித் அனும இருக்கு வடமால சேத்திர வேண்டிகிட்டு இருக்க மாமா உங்க மேல இருந்த எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது என்ன தப்புப்பட்ட மாப்பிள ஹைதராபாத்ல தெலுங்கு சமயக்காரனை வச்சிட்டு அவசா படுற சொன்னாப்பா அவன் பேசுற தெலுங்கு எனக்கு புரியாம நான் பேசுற தமிழ் அவனுக்கு புரியாம பெரிய குழப்பமாயிருச்சு அதனால தமிழ் பேச தெரிஞ்ச தஞ்சாவூர் சமயக்காரனை அனுப்புங்க அனுப்புங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பேச்சுக்கு மதிப்பு குடுத்தீங்களா கவலைப்படாத மாப்பிள்ள அடுத்த வாரம் ஹைதராபாத்ல தஞ்சாவூர் சபையில் வயசு ஆயிட்டு போகுது காலகாலத்தை கல்யாணம் பண்ணலாம் இல்லையா கட்டாயம் ஹேமாவுக்கு ரெண்டு மாப்பிளை பாத்து வச்சிருக்கேன் என்னது ஹேமாவுக்கு மட்டும் ரெண்டு மாப்பிளையா வாய மூரி ஹேமாவுக்கு ரெண்டு இடத்துல மாப்பிளை பாத்து வச்சிருக்கேன்னு சொன்ன அதுல மாப்பிள்ளைய பிடிக்குதோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவான் மாப்பிள்ள சொல்றீங்க ஹேமா மெட்ராஸ்ல ஒரு பயிர லவ் பண்றா என்னது காதலா என்ன விளையாடுங்களா இந்த வீட்டில் மூத்த மாப்பிள நான் ஒருத்திருக்கேன் உங்களை காதலிக்க முடியுமா மாப்பிள எனக்கு தகவலையா பாரு போலீஸ் அதிகாரியாதான் இருக்கணும் இது என் முடிவான முடிவு ஹலோ டாக்டர் நரசிம்மன்யாடுவாங்க வெரி குட் மன கஷ்டைக்கடியே ஏற்படுறேங்க நீ ஜாக்கிரதம்பு மாமா வரேன் யாரு மாமா அது நம்ம வீட்டுக்கு புதுசா வந்து சமயக்காரனா எவனைய எங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்க சமாளிச்சுக்கிறோம் சக்சஸ் வெற்றி யாருங்க பைத்திய முடிச்ச மாதிரி கத்திட்டு ஓடுறாரு மட்ராஸ்க்கு ஒரு வேலையா வந்தாரு வெற்றிகரமாக புடிச்சு போச்சு சந்தோஷமா போறாரு அப்படியா ஆமா நம்ம கேஸ் என்னச்சு அப்பா எவ்வளவு எடுத்து சொல்லியும் மாமா கடைசி வச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா சரி பரவாயில்ல விடு கங்கராஜேஷன் மிஸ்டர் நரசிம்மன் நான் என்னங்க செய்ய போறேன் அவ வீட்டை விட்டு ஏன் ஓடி வந்தான்னு விசாரிச்சிட்டு இருந்தேன் எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டால பாத்தீங்களா அஜயகுமார் வெளி விஷயங்கள நான் கால் பண்ணிடுவேன் உள் விஷயங்களை கால் பண்ணிடுவான் நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க பண்ண கொட்டப்பாங்க வாமா நிஷா டாக் நரசிம்மன்யா பாப்பிள நானும் சோனாச்சல பேசுறேன் என்ன பாப்பிள கேமா கல்யாண விஷயமா நீங்க பிடிக்கு பேசிட்டு போயிட்டீங்க இங்க ஏன்னா கேமா நான் கட்டிக்கிட்டா ஜெனாவதான் கட்டிப்ப இல்ல காலப்பூரா கல்யாணம் இருப்பேக்கிறேன் மாப்பிள்ள அப்படி இருக்க நான் விட்டுடுவேன் பாப்பிள இந்த வீட்டுல மூத்த மாப்பிளா ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் வாபல அந்த பையன் தங்கமான நாராயணன் காலையில ஏழு மணிக்கு சாராய நைட் ஒன்பது மணிக்கு பொண்ணுங்களோட வீடு வாபில நீங்க தப்பான விசாரிச்சிருக்கீங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்ல மாமா என் சிஇடி தொழிலை காலப்படுத்திட்டீங்க இனிமேல் உங்ககிட்ட பேச தயாராயில்ல குட் பைபா மாப்பி கல்யாணம்மா அப்பா நீங்க அதிகமாப்பிளக்கு மரியாதை கொடுக்கறீங்க அந்த காலத்துல நம்ம குடும்பம் நுடிச்சு போயிருக்கும் போது பெரிய மாப்பிள்ளை தான் தூக்கி விட்டாரு அப்ப என் கல்யாணம் கவலைப்படாதே எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் எவண்டாது கல்யாணம் மண்டபத்தில் வந்து சாராயம் குடிக்கிறது நான்தான்டா கண்ண இது கையில இருக்கிறது சாராயம் இல்ல மினரல் வாட்டர் சாகத்தோட விலை ஜாஸ்தியாச்சு என்னடா கண்ணா இப்படி ஆயிட்ட எவ்வளோ அழகா இருந்த துணை நடிகனா இருந்த தாடி மீச என்ன ஆச்சு உனக்கு வாழ்க்கையிலடா என்னைக்கு நான் மறுபடியும் நிஷாவை பாக்கறோம் அன்னைக்குதான் என் உடம்புல ரத்தம் ஓடும் அடா பாவி நீஷாவும் காதலிச்சுங்க ஒத்துக்கற அதுக்காக அவள் எங்க போனானே தெரியல அவளை இன்னும் மறக்கலையா நீ எப்படி மறக்க முடியும் அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையிலடா ஆமா இப்படிதான் மூணு மாசத்துக்கு முன்னாடி மாலா இல்லாத வாழ்க்கையே கிடையாதுன்னு அதுக்கு மூணு மாசம் முன்னாடி என்ன சொன்னது மாதவி இல்லாத வாழ்க்கையில செந்தமைச்செல்வி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்னொரு காதல் தோல்வியா கத்தி பேசாதடா யார் அதில் ஊர்ந்துற போகுது எனக்கு நிஷாக்கம் இருக்குறது தெய்வீக காதல் தெய்வீக காதலா அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்க உனக்கு எப்படி தெரியும் அதான் தெய்வீக காதல் சொன்னீங்க திங்கல் பண்ணாதான் நிஷா என்னது நிஷா நிஷான்னு வைத்தியமா அழகிறான் என்னோட மாமனார் என்னடா பெரிய வாபிலே பெரிய வாபிலே அவரு வைத்தியமா இந்த வீட்டில நான் தான் ஸ்டடியே இருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன பாப்பில பைத்திய பாரு தலைக்கு ஹலோ டாக் நரசிம்மண்யா என்ன கல்யாணத்துக்கு வராத பட்டிருக்கல கட்சியில நான் சொன்னேன் இல்ல தலைக்கு மேல வேலை இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் இங்க அனுப்ப ஆசீர்வாதம் பண்ணி தொலைக்கிறேன் ஹைதராபாத்துக்கா ஆமா ஹைதராபாத்தையும் அனுமனை வச்சுக்க சொல்லுங்க சரி பாப்பில விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இந்த வயசுல விசேஷம் ரொம்ப ஜல்லு விடாதீங்க இங்க காது கல்யாண ஆனவங்களுக்கு விசேஷம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா கேட்டேன் சின்ன பாப்பில ரொம்ப அவசரக்கார்பாடு போல் இருக்கு அவரே எல்லா ஏற்பாடு கவனிச்சுக்க ஆனா உடனே தடுத்து நிறுத்துங்க இன்னைக்கு நாள் நல்லா இல்ல ரெண்டு பேரும் வந்துருங்க பாப்பில என்னால முடியாது நான் சுச்சியத்துல போறேன்னு சொல்றேன் இல்லையா அப்படியே காசிக்கு போயிட்டு ஹைதராபாத் வந்து சேர்த்துறேன் காசிக்கு அதுக்கு ஹேமா கல்யாணம் ஆச்சுன்னா காசிக்கு வரதான் போயிட்டுதல் ஒரு மணி நேரத்துல ட்ரெயின் கலப்பு ரெண்டு பேரும் அனுப்பிங்க சாவித்திரியா மாப்பிளைய பாக்கணுங்க ஆமா போன்ல யார்ட்டு பேசிட்டு இருக்கீங்க நான் யார்ட்டு பேசுவேன் பெரிய மாப்பிள்ளதா ஆமா எங்க போறீங்க கைல சொம்போட எங்க போவாங்க பாத்ரூமுக்கா பாய் கழுவுங்க கையில எவர் சொல்லு ஒரு சொம்பு அது முழுக்க பால் பாலோட யாராவது பாத்ரூம் போவாங்களா மெட்ராஸ்ல இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு பாத்ரூம்ல பழைய பேப்பரை அடிக்க வச்சிருக்கீங்க என்ன நக்கள் இருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க இன்னைக்கு எனக்கு முதல் இரவு பொம்பளை இல்லாத வீட்டில எல்லா ஏற்பாடும் நம்மளே பண்ணிக்க வேண்டியிருக்கு ஆமா விளக்குக்கு என்ன போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல ஏமா எனக்காக விரகதாபத்தோடு பெரிய மாப்பிள உத்தரவு அவட்ட அவன் பெரிய மாப்பிள அன்னைக்கு என்னடா கல்யாணத்துக்கு வரமாட்டேன் தகராறு பண்ணா இன்னைக்கு என்னோட பர்ஸ்ட் நைட் ரூம்ல அந்த ஆளு மூக்க நுழைக்கிறாரா மூக்கிய இடத்தி பள்ளி இருக்கும் அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது வருஷம் எல்லாருக்கும் எங்க பர்ஸ்ட் நைட் நடந்ததோ அதே இடத்துல எனக்கும் எங்க நடக்காதுங்க ஆரம்பிச்சு எது என்னால பாதியில் நிறுத்த முடியாது வழிபடுங்க சொல்லு கேளுங்க தெரியுபா பல இப்பதான் சபாதாரா இருக்காரு நீங்க ஹைதராபாத்துக்கு போய் அவரை சந்தோஷப்படுத்துக்க என்னது பெரிய மாப்பிள்ளைய நான் போய் சந்தோஷப்படுத்தணுமா பத்தடி தூரத்துல இருக்கிற உங்க பொண்ணே சந்தோஷப்படுத்த கூடாது ஹைதராபாத் போய் இன்னொரு ஆம்பளைமா அப்படியாரு பெரிய மாப்பிள்ள வரட்டும் அவர வேணா இங்கே வர சொல்லுங்க ரெண்டு நாய் பிஸ்கட் போடுறேன் சாப்பிட்டு வால ஆட்டுவாருக்கு பேசுகிறேன் என்னங்க இன்னும் இங்கேயே பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்காக எவ்ளோ நேரம் காத்து நீ காத்து கருகி வாடி வதங்கி போஸ்ட் நைட்டு கேன்சல்டுமா புருஷன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா ஏதோ எனக்கு பாசத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் இல்ல காலையில ஏழு மணிக்கு சாராயம் கிடைக்கும் சாயங்காலம் ஒன்பது மணிக்கு பொம்பளை சங்கவாதம் வச்சிருக்க இவருக்கு யாரு உங்க யோகிதா என்னன்னு அக்கு வேற பிச்சு பிச்சு வச்சுட்டாரு ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கிற நம்பிக்கை தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் மாப்பிள்ள ஹைதராபாத்துக்கு போய் பெரிய மாப்பிள்ளையோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாழ்க்கைய நல்லபடியாக அமைச்சுங்க கண்டிப்பா நான் ஹைதராபாத் போறேன் மாமா என் மேல இப்படி அவாண்டமா ஒரு பழி சுமத்தினாரு அதுக்காகவோ அந்த பெரியமா அப்படியே சந்திக்க நான் ஹைதராபாத் போறேன் எதுக்காகவோ ஹைதராபாத் போறீங்க எல்லாருக்கும் ரயிலுக்கு நேரமாச்சு காட்சிக்கு போயிட்டு வரேன் நல்லா இருக்கேன் இந்தாங்க சொம்பு பால் வழிச்சலவி காட்சி ஹலோ ஹலோ ஹலோ மாமா குறுக்க எது பேச நான் சொல்றத கேளுங்க தமிழ் பேச தெரிஞ்ச சமயக்கார வார்த்தன் வேணும்னு சொன்ன இருக்கா அன்னைக்கு உங்க வீட்டுல பாத்தன நெத்தில பட்டையை போட்டுக்கிட்ட அடக்க அடுக்கமா வர்த்தன் நீங்க காசிக்கு பாப்பரீங்க பொண்ணு பிள்ளைங்க எங்க வரப்பாங்க அப்புறம் இம்மிடியா அனுப்பி திஸ் இஸ் தர்டர் ஆப் டாக் நரசிம்மன் அந்த என்ன பயங்கர யோசனை கொண்டாட்டி தானே காரம் தாலி கட்டினீங்க ஆமா சுட சுட மசாலா ரோஸ்ட் போட்ட மாதிரி என்ன சொல்றேன் ஆமா நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேப்ப இல்ல கண்டிப்பா கேப்போ ஒரு சின்ன மாறுதல் இப்போ நான் மட்டும் தனியா அணிமன் போயிட்டு வரேன் என்ன சொல்ற நான் மட்டும் ஹைதராபாத் போறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீ பின்னாடியே வர நான் என்ன சொன்னாலும் கேப்பில்ல அப்புறம் பால் மாறக்கூடாது சரி அது மட்டும் எனக்கு போறோம் நாய் நரசிம்மா ஒன்னா நான் நாய் படாத பாடுபடுத்துறேன்டா நே நைதராபாடு வசன எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன அப்படியே கடிச்சு திக்கணும் போல இருக்கா நெரிக்கணும் கருவேப்பில பத்து மாதிரி ஒரு டிரைவர் போதுமா நீ என்ன குடுத்து போட சொன்னா போட உனக்கு டிரைவருக்கு புருஷனுக்கு வித்தியாசமே இல்லையா இப்படி டிரைவரை விரட்டியே இப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஜாக்கெட்டை துவைக்க தெரியாது என்ன சொல்றீங்க அது காரை ஓட்ட தெரியாது டிரைவர் டிரைவர் ஏங்க இப்படி டென்ஷன் ஆரீங்க எப்படி ஆகாம இருக்க முடியும் இல்லங்க ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்ன காலையில ஹைதராபாத் தமிழ்ச்சங்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு பேர் கூட என்னமோ சொன்னாங்களே ஐயோ அங்கே இருந்து யாரோ ஒருத்தரு பாக்க வரேன்னு சொன்னாரு ஹைதராபாத் தமிழ்ச்சங்கத்திலிருந்தா சாவித்ரி ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சது டிரைவர் தோட்டக்காரன் சமயக்காரன் எல்லாத்துக்கும் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு தஞ்சாவூர் சமயக்காரன் ஒருத்தர் வேணும்னு ஹைதராபாத் தமிழ்ச்சங்க செக்ரட்டரிக்கு சொல்ல சொல்லி இருந்தேன் இப்ப அவரே நேரம் வராது வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நீங்க வருவீங்க தெரியும் சார் நான் வந்து நீங்க நீங்க தான் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லை நான் யாருங்க வரீங்க எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும் தெரியுமா ஆமா நான் யாரு பெரிய சிங்கம் நரசிம்மனா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் கூட நீங்க என்ன என்ன நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் என்ன யாரும் ஏமாத்த முடியாது ஏமாற போயிருங்க ஏமாற போகிறீர்கள் என்று சொன்னீங்க இந்த ஹைதராபாத்ல இப்படி ஒரு சங்கத் தமிழுக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை வேணா பக்கத்தில் உட்கார சொல்லுங்க நான் தள்ளி உக்காந்து கொள்ளுங்க இல்ல இல்ல நீங்க உட்காருங்க ஏடி நிக்கிறேன் காபி தேநீர் எதுவும் நான் அருந்துவதில்லை குடிநீர் சென்னையில் பார்த்தே பல நீங்கள் பெரிய மனது வைத்து தெலுங்கு கங்கையை வசதியாக இருக்கும் என்ன அப்படி இருக்கு நல்ல மோர் தான் அப்படின்னா எனக்கு புளிச்ச மோரா சரி சரி நீங்கள் சண்டையிட வேண்டாம் ஐயா நீங்கள் வேண்டுமாலும் சாப்பிட்டு பாருங்கள் மோர் நன்றாக இருந்தால் நான் சாப்பிடுக்கிறேன் புளித்ததாக இருந்தால் நீங்களே சாப்பிடுறீங்க நீங்க சாப்பிடுங்க வந்து வரா என் பொண்டாட்டி மலை கை வைக்கிற அது ஒண்ணும் சிந்தி விட்டது ஆமா அது நீர் மோர் நான் என்னங்க என்னங்க இல்ல அவரே அவரே உங்க அவரே பயந்து போயிருக்காரு கொஞ்சம் சாந்தமா பேச நீங்க மோர் சாப்பிடுங்க நான் ஹைதராபாத் தமிழ் சங்கத்திலிருந்து பாலகிருஷ்ணராவா பேசுறேன் இன்னைக்கு வரதா சொல்லி இருந்தேன் வர முடியாத ஒரு வேலை நாளைக்கு வந்துடுறேன் போன் வச்சுட்டுமா என் சார் நம்ம தமிழ் சங்கத்துல ஒரு ஐயாயிரம் மம்பர் இருப்பாங்களா ஹைதராபாத் தமிழ் சங்கத்தில் ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் லட்சிக் ஆயிரம் தேவந்திர என்னங்க தேவேந்திர யாரி மரியாதைய உண்மை சொல்லு இல்ல போலீஸ் ஹண்ட்ரட் பண்ணிக்கலாம் ஐயா அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள் அன்று நீங்கள் என்னை சென்னையில் பாத்தீங்களே உங்க மாமனார் வீட்டில் நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கும் சமையல் காரன் அடட சமையல் ஆமா நானே ஏதோ குழப்பத்தில் மூஞ்சி மறந்துட்டேன் முகம் மறந்து விட்டுதான் வந்த உடனே நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு வாரம் அணிக்க வேண்டாம் எதையுமே சண்டையிட வேண்டாம் அம்மணித்து பிறகு மணி ஆட்டிகள் அனுப்பி விடுறேன் நான் வரட்டுமா என்ன விட்டு விடுங்க வேண்டாங்க நான் பிளேஸ் கொஞ்சம் என்னங்க இவ்வளவு நாள் கழிச்சு அப்பா இப்பதான் தமிழ் தெரிஞ்ச சமயக்காரன் அனுப்பி வச்சிருக்காரு அவனையும் போய் வரட்டுறீங்களே என்னது வாடா ஓ வாடா என்று அன்பாக அழித்தீர்களா வந்துவிட்டு நல்லா சமைப்பையா நலபாக செய்வே சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பலன் தெரியும் ஒரு இடத்தில் நிற்க மாட்டீர்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் யார் சமையல் என்று அப்படி ஆசைப்பட்டு கேட்பீர்கள் அப்படிங்கிற சாவித்ரி வழியா சமயக்காரன் ப்ராப்ளம் தீர்ந்து அப்படியே தமிழ் தெரிஞ்ச ஒரு டிரைவரும் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம் தெய்வத்துக்கு உங்கள் மேல கருணை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வாகனம் ஓட்டும் வேலையும் நானே செய்வேன் ஐயா அப்படியா உனக்கு காரம் தெரியுமா அழுத்தமான சான்றிதழே உள்ளது என்னையாது அழுத்தமான சான்றிதழ்கிட்ட இவ்வளவு லேசா இருக்கிறது இங்க உள்ளே பாருங்கள் எழுதி இருக்கிறது ஓஹோ எவி வைக்கிற பெரிய பெரிய வண்டிகள் ஓட்ட முடியும் ஆமா நீங்க பாருங்க என்னால் பெரிய வண்டிகள் ஓட்ட முடியும் பாத்தீங்களா அப்பா உங்களுக்காக எதுவுமே செய்யலன்னு திட்டு இப்ப ஒரே கலல ரெண்டு மாங்கா விழ வச்சிருக்காரு ஆமா ஆமா ஒரே ஆள் ரெண்டு வேலை ஏமா ரெண்டு வேலைக்கு சேர்த்து எவ்ளோ சம்பளம் பாக்குற இருக்க இடம் உண்ண உணவு அதற்கு மேல் எது கொடுத்தாலும் வாங்கி கொள்கிறேன் சாப்பிட்ட பீடா தர போதுமா தங்களுக்கு நகைச்சுவை உணர்வு சுத்தமாக இல்லை சரி சரி நீ இருக்க வேண்டியது கார் செட்டு சாப்பாடு சமய கட்டல நீ வண்டி கட்டதானே இப்போதைக்கு அப்படித்தான் எழுநூத்தி ஐம்பது போதும் போதும் போதும் ஐயா ஒரு சிறு விண்ணப்பம் என்ன நானாக வேலையை விட்டு போவதற்கு முன்னால் நீங்கள் என்னை வேலையை விட்டு அனுப்பித்தால் எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தருவேன் என்று எழுதி கொடுத்தால்தான் நான் வேலைக்கு சேருவேன் என்னங்க ஆமா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கார் ஓட்டிருக்கிய என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள் நாங்கள் பரம்பரையாகவே பயங்கரமான ஓட்டிகள் என்னுடைய முன்னோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் முன்னோர்களில் என்னுடைய தாய்மாமன் வழி அர்ஜுனனுக்கு தேர்வு ஓட்டியிருக்கிறார் அர்ஜுனனு தான் ஆம் நாங்கள் கிருஷ்ணர் பரம்பரை அல்லவா என்னுடைய கொள்ளு தாத்தா ஆற்காடு ராஜாவுக்கு டோங்கா ஓட்டினார் குதிரை வண்டி ஓட்டினார் வெரி குட் என்னுடைய அப்பா வேலை இல்லாமல் ஈ ஓட்டினர் இப்பொழுது நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட வந்திருக்கிறேன் வெரி குட் வெரி குட் அப்படின்னா பரம்பரை ஓட்டிகள்னு சொல்லையிலிருந்து உங்களை எப்படி ஓட்டுகிறேன் பாருங்கள் டாய் சவித்ரி சவித்ரி என்னங்க என்னது அவங்களை காணுமே ஒருவேளை ஓடுறது சாவித்ரி என்ன தொடச்சு தாங்க எடுத்துட்டு போனா வாய மூட் உன் தங்கச்சி அந்த வேலைக்காரனும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டும் ீங்களா உங்க வலது காலம் எடுத்து லேசாக உள்ளே வெயுங்கள் பெரியம்மா ஆரத்தி எடுப்பார்கள் அப்பறம் கேட்டுக்க கூடாதா அம்மா ஓடி போய் ஆலம் எடுத்து வாருங்கள் அம்மா நீ வாய மூட நான் புருஷன் கேக்குறேன் ஆலம் கோல நிட்டு ஏங்க ஆலத்தை கரைச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போறேனே சரி சரி எடுங்கள் எடுங்கள் இரு புதிய தள்ளி நில இப்போ ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன என்னது ஆரத்தி விட்டு வச்சிருக்கோ நான் வைக்கலீங்க இல்லையா அவர்கள் எனக்கு பொட்டு வைத்தார்கள் இல்லங்க அவன் பொய் சொல்றான் இல்ல இல்ல நீங்கள் திரும்பும் எனக்கு பொட்டு வைத்து என்னை பார்த்து கண்ணிடித்தார்கள் அவனாவே எடுத்து வச்சுக்கிட்டா இல்ல இல்ல நீங்கள்தான் வைத்தீங்க சரி சரி சனீன வா என்ன நீங்க நான் கல்யாணமா இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னப்பா சனியன் திட்டுறீங்களே சின்ன பண்ணி பார்த்து சனியன் என்று சொல்கிறீர்களே அவர்களுக்கு சின்ன வந்தது எப்படி புண்படும் நீ ஏதாவது பேசுற உன் மண்டே புண்ணாக்கிறேன் வேலைக்காரனா லட்சணமா அங்கேயிருமாக்கம் எங்கம்மா உன் புருஷன் என்னங்க இது வந்ததுல இதே கேள்விதானா ஹேமா எங்கம்மா உன் புருஷன் அவர்கிட்ட சொல்லிடுறேன் வந்து மறந்துப்பாச்சே தாலி கட்டின நாளா நாளே புருஷனு சாவித்ரி உன்ன விட ஸ்பீடா இருக்காடி நீங்கள் வண்டியில் வரும் வழியில் சொன்னீர்களே ஒன்பது கணவர் உலக தமிழ் மகாநாட்டுக்காக உகாண்டா போயிருக்கிறார் தமிழ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக உகாண்டா போயிருக்கமா உலக தமிழ் மகாநாட்டில் அண்ணன் சுண்டலுக்க போயிருக்கிறார் கட்டின பண்டாட்டியை விட்டுட்டு என்ன மாநாடு வண்டி இருக்கு மாநாடு மாடைய ஐயா சற்று மரியாதையாக பேசுங்க வீட்டு மப்பள நான் எது வேணாலும் பேச நீ யார யாரை பார்த்து நாய் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் தான் உண்மையிலேயே நாய் என்ன நரசிம்மன் அவர்களுக்கே உங்களை சொல்ல வேண்டும் என்ற ஆசை அதை நான் சொன்னதாக சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் அப்புறம் வேற ஏதோ சொல்வதாக சொல்லுங்க போய் காபி போட்டுடா காபி போட முடியாது வாயு தீர்ந்து விட்டது என்னது வாய் தீர்ந்து வாயு தீர்ந்து போச்சுன்னா என்னடா வயிறு கலகலன் இருக்கும் அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் ஐயா நான் அந்த வாயுவை சொல்லவில்லை எரிவாயு தீர்ந்து விட்டது ஐயோ தமிழாலே கொள்றானே கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன டெலிபோன் இருக்கு பண்ண வேண்டியதானே அது தொல்லை பேசி நமக்கு கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்க மாட்டார்கள் வேறு யாராவது வேறு பாஷையில் பேசிக் கொண்டிருப்பாரு சத்து நேரம் சும்மா ஆகட்டும் நீ சும்மா இரண்டே ஆகட்டும் பெரியவரே நான் என்ன பண்ணுவேன் பொண்ணும் பிள்ளையும் அண்ணா வருவாங்க நினைச்சு நாளைக்கு பாச்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாட்டிக்காரவங்க மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டான என்ன பதில் சொல்லுவேன் ஒரு நாள் தானே நான் இருக்கிறேன் அனாவசியமா பேசன மண்டே வட நாய யாரை பார்த்து மீண்டும் மீண்டும் நாய் என்று சொல்கிறீர்கள் இனிமேல் இந்த மானம் உள்ள தமிழகம் இருக்க மாட்டான் இந்த எடுத்துக்குழு வாகன சாதியை சொல்கிறேன் மாறிவிட்ட இந்த மடையனுக்கு சொல்வதி நான் வருகிறேன் வாழ்க்கையே போய்டு மாமா என்ன மாதிரி ஒரு வேலைக்கார போயிட்டு வாழ்க்கை போயிடுமா அது வந்து எங்க வீட்டுக்கார வேற வரல இந்த சமயத்துக்கு இந்த டிரைவர் இருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படியானால் நான் வேலைக்கு வருகிறேன் ஐயா நீங்கள் மாதம் என்னிடம் நூறு ரூபாய் கழித்துக் கொள்ளுங்க சும்மா ஆரண்டா என்னடி சொல்ற தங்கச்சி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஹேமா என்னடி சொல்ற நீ ஒன்னு இவர் கார் டிரைவர் இவருந்த காரை எடுத்துட்டு அப்படியே ஹைராபாத் சுத்தி பாத்துட்டு வருவன் எனக்கும் போரடிக்காம இருக்க அப்படியும் நான் வரவில்லை நான் வேற விட்டு போகிறேன் அவர் போறா மாமா இருக்கு சொல்லுங்க என்னது அவர் போறாரு அவன் போறான்னு சொல்லு அவன் போறான்மாமா இருக்கு சொல்லுங்க என் வாயால் அவன் இரு சொல்ல மாட்டேன் வேணும் நீயே சொல்லிக்க சரி இரேண்டா இருக்க காலையில இருந்து காப்பி போட்டு சின்னம்மாவுக்கு வண்டி ஓட்ட கட்டு கொடுத்தேன் ரெண்டு வேலைக்கு ஒரே ஆளை வச்சு மகா தப்பா போச்சு வேலை சின்னம்மாவையும் நான் தான் பராமரிக்கிறேன் இன்னைக்கு என்னோட அவங்களுக்கு சொன்னா எல்லாம் சுட சுட தயாராக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தில்தான் அப்படியே அசத்தியா இல்ல யாரா கேமா கேமான்னு கூப்பிட்டேன் நான் அவளை கேமா கேமா என்று அழைத்தேன் அவங்க பேரு ஹேமா எனக்கு தெரியும் ஹே வடமொழி சொல் ஹேவை நான் நீக்கிவிட்டேன் கொஞ்ச நாள் உன்னைய நீக்கிறேன் நீங்கள் வாருங்கள் கேமா நான் வேற ஏதாவது கற்றுத்தருகிறேன் ஐயா வாருங்கள் நீங்கள் நான் வெங்கட்ராமன் பார்த்திகா வந்திருக்கேன் ஓஹோ வெங்கட்ராமன் ஐதேயில் நீங்கள் பெரிய ஆளாம ஐதையா அதாவது சென்னையில் சைதாபேட்டையை சைதே என்போம் கும்பகோணத்தை குடந்தை என்போம் அதான் ஹைதராபாதே ஐதே என்று தவறா நம்ம குள்ள பேசிக்கிட்டா ஒன்னும் தவறில்லை நாளை ஹைதராபாதுக்காரங்க வீண்டாதான் நறுக்கி விடுவார்களா தவறாயிடும் ஓஹோ உக்காரங்க இல்லை பரவாயில்லை நிக்க வேண்டும் என்பது அவன் சித்தம் சித்தாவது பித்தமாவது உட்காருங்க மாப்பிள்ள சரி நீங்க சொல்லுங்க வெங்கட்ராமன் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் நினைக்கிறேன் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டே இருந்த நேரம் போனதே தெரியல என்னது உங்க மாப்பிள்ள வந்துருக்காரா எங்க எங்க என்ன நரசிம்மன் இவர்தான உங்க மாப்பிள்ள வணக்கம் ஐயா மாப்பி போய் மரியாத பேசிக்கிட்டு மாப்பிள்ளாவது மண்ணாவது இனிமே உனக்கு டிரெஸே கிடையாது யூனிஃபார்ம் சொன்னா இனிமேல எல்லாரும் போல பேச்சு தமிழ தான் பேசணும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறதா இந்த வீட்டுல தொடர்ந்து வேலை இல்ல ஒரு சிட்டு டர் ஐயா டர் என்றால் என்ன கிழிந்தது ஓஹோ டர் என்றால் கிழிந்ததா நாம அவரை டர் செய்யலாமா ஆமா நரசிம்மன் இவன் உங்களுக்கு மாப்பிள்ள மாப்பிள்ளைங்க அவரு தீவட்டி சரியா ஊர் சுத்த போயிருக்கான்னு திட்டுறீங்க உனக்கு முன்னாள் மட்டுமா அப்படி பேசிக்கிறார் என்னையே வைத்துக் கொண்டு எல்லி நகையாடி வா வந்து பாருங்க ரத்தம் எப்படி கொதிக்கிறது பார் வாங்க பக்கம் அவன் தொட்டு பாருங்கறான் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல நீட போறிய பாமா போல வெங்கடராம சார் அண்ணனுக்கு அமாவாசை போனா அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு பார்ட்டி கேன்சல்டு இன்னொரு நாளைக்கு நான் இதே வீட்டில் போயிட்டு வாங்க இது எங்க வீட்டு பார்த்தீடா கேன்சல் நீ யாரு நீங்க வாங்க சார் இன்னைக்கு பார்ட்டி கேன்சல் இன்னொரு நாளைக்கு சொல்லி போயிட்டு வாங்க இதான் வேலை காரணம் சொல்லலாம் உங்களுக்கு வேலைக்காரணி பெட்டர் அட வாங்க அஜய்குமார் என்ன விஷயம் மறுபடியும் பிரச்சனையா போயிட்டு என்ன நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே என் பொண்ணு மறுபடியும் போயிட்டான் உங்க பொண்ணு என்ன பேனாவே பென்சிலா அடிக்கடி காணாமடிச்சு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீங்க நிஷாவோட அப்பனானு உண்மையிலேயே நிஷாவோட அப்பா நான் உங்களுக்கு எவ்ளோ பாதுகாப்புலாம் போட்டுருந்தேன் அப்படியும் அவ பாதுகாப்பு வலையத்தை மீறிட்டான் உங்க பொண்ணு எங்கிட்ட இருந்து எங்கேயும் தப்ப முடியாது இன்னும் ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன் இருக்க மறுபடிய ஒண்ணு சேருவோமான்னு ஆயிடுச்சு எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணன் இதுக்கு மேலே இந்த ஹைதராபாத்ல மாமாக்கு தெரியாம வாடுறது ரொம்ப கஷ்டம் அதனால இங்க இருந்து புறப்பட்டு எங்கயாவது கண்காணி எடுத்துக்கு போயிடலாம் பயப்படாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஹைதராபாத்ல உன் மாமலுக்கு எதிராக வாழ்ந்து காட்டுவோம் கண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி மாமா சாதாரண ஆள் இல்ல ஒரு பெரிய ரவுடி நீ ஏன் கவலைப்படுற உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எங்க கொடுங்க பாக்கலாம் பத்து பைசா கேட்கற மாதிரி கேக்குறிய சும்மா பேச்சுக்கு சொன்ன பேச்சுக்குதான் ஏழைய கைவிட்டு மாட்டேன் இப்படியே பேசாதீங்க இன்னைக்கு என்ன மரியாதை குறையுது இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு சொல்லவே இல்லையே யாருக்கியா உங்க வீட்டுக்கு பார்ட்டி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பார்ட்டிக்கு வந்தப்போ நீ என்னையா சொன்ன உங்க வீட்டுல இருக்கிற பையனை காமிச்சு காமிச்சு மச்சி நிச்சயக்கார பையனும் மச்சி நீச்சி கண்டனங்களும் சுத்துறாங்க மார்க்கெட்ல ஒன்னா காய்கறி வாங்குறாங்க பார்க்ல ஒன்னா கட்டி பொருள் முத்தம் கொடுத்துக்கறாங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு அதுல உனக்கு என்ன என் கேவலம் என் வீட்டுக்கு உங்களுக்கு பாரு என் புத்திய செருப்பால அடிக்கணுங்க ஓ பயங்க மரியாதை எல்லாமே போச்சு சாவித்ரி சாவித்ரி என்ன பேர் என்ன ஆச்சு என்ன ஆச்சா தங்கச்சியாரம் ஹைதராபாத்லோன்னு சுத்தம் எங்க ஒழுங்கா கூப்பிடுங்க பின்னாலேயே சுத்தரான் இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது ஒழுங்காக ரசம் வைக்கலாம் என்று பார்த்தால் இவ்வளவு இடைஞ்சல் என்ன ரசம் ஸ்ரீங்காரம் பாயம் மூடரா பாயந்த பக்கம் ஹேமா பரப்படுங்க எங்க ஏதுன்னு கேள்வி கேட்காத இங்க அம்பு சென்ற பாலக்காட்டு மாமி லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துறாங்களே போக முடியாத இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாதுமா உங்க அப்போ வீட்டு காரணம் வர வரைக்கும் அதுதான் உனக்கு வீடு என்னங்கனு வச்சாரு அந்த நம்பிக்கையை காப்பாத்தாண்டி இந்த ஏற்பாடு நீ வாய மூடு டிரைவர் வண்டி வண்டி எடுக்க முடியாது வேண்டுமானால ஓட்டலாம் ஓட்டி தொலையண்டா இன்று ஓட்டவும் முடியாது ஐயா ஏ வண்டி பழுதுபட்டு விட்டது என்னடா பழுதுபட்டு இருக்கு வண்டியில் இந்த அமுக்கான் இல்லை அமுக்கான அமுக்கானை சுற்றி இந்த சக்கரம் திருப்பான் இருக்குமே சக்கரம் அமுக்கன கே கே அம்மா காலையில் நான் சொல்லிக் கொடுத்தனே அமுக்கான் சக்கரம் திருப்பான் மாமா சொல்ற ஐயோ தமிழாளி கொள்றானே அதுல என்னடா தகராறு அந்த சக்கரம் திருப்பான் சகடையில் சிக்கி கொண்டு விட்டது இப்ப நான் உங்ககிட்ட சிக்கிக்கலயா அதே மாதிரிதான் சரி பண்ண வண்டி தானே சரி செய்து விட்டேன் ஆனால் இப்பொழுது வண்டி தடையில்லாமல் ஓடும் வண்டி தடையில்லாம ஓடா சந்தோஷம் பண்ணும் அதுக்கு ஏண்டா வருத்தப்படுற ஐயா வண்டி தடையில்லாமல் ஓடும் தடை இல்லாமல் ஓடினால் என்ன ஆகும் எதன் மீதாவது மோதும் ஐயோ அம்மா என்னங்க கார்ல பிரேக் சொல்றாங்க பிரேக் இல்லாம போனா எது மேலையாவது மோதும் மோதினா அடிபடும் அடிபட்டா உயிர் காபத்து அப்ப தங்க ஊதுவாங்க அப்படின்னு சொல்ற நாங்கள் ஊத மாட்டோம் வேறு ஒருவர் அது செந்தமை சங்கு மாயவரத்திலிருந்து வந்து ஊதுவார் எனக்கு தலையை சுத்துக்கு வாந்தி வருதா இந்த ஆக்டிங் வேண்டாம் உடனே வா போலாம் ஐயா தங்களது குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் பேசாத இன்னும் கொஞ்சம் விட்டா என் குடும்பத்திலேருவா பொறுத்தது பொருத்தீர்கள் இன்னும் ஒரு நாளில் என்ன வந்துவிட போகிறது ஒரு நாள்ல என்னென்ன நடக்கும்ட ஏதுவும் நடக்காது ஏனென்றால் நாளைக்கு காலையில் சின்ன மாப்பிள்ளை வரப்போகிறார் என்னது சின்ன மாப்பிள்ளை வரப்போறாரு ஆம் ஏமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அவர்களுக்கே தெரியாது அதாவது நானே இப்போதுதான் யோசித்தேன் இல்லை உங்களிடம் சொல்லலாமா இல்லை யாரிடம் சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் சற்று நேரம் முன்பு நீங்கள் மூன்று பேரும் குளித்துக் கொண்டிருந்தீர்கள் அதாவது தனித்தனியாக குளித்துக் கொண்டிருந்தீர்கள் அப்போது தொலைபேசி அடித்தது தொலைபேசியில் சின்னமாப்பிள்ளை நாளைக்கு காலை நான் வருகிறேன் ஏமாவை தயாராக இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்ஜிமாவா சொல்றீங்க பேச்சை நம்பிதான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் ரொம்ப நன்றி நன்றி இப்ப நன்றி சொன்ன எல்லாம் ஒரு இதுக்குதா இதுக்குதானா எங்க திடீர்னு சின்ன மாப்பிள்ள வராதுன்னு சொல்லிட்டீங்களே இப்ப என்ன செய்ய போறீங்க ஒன்னும் கவலைப்படாத புதுசா இன்னொரு கேரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா நான் இப்ப என்ன பெங்காலிலயே சொல்றேன் எல்லாம் தமிழ்ல தானே புரியும்படியா சொல்லு புரியும்படியா சொல்லுன்னு சொல்லாத அப்படியே நடக்கும்போதே நீ பாத்துக்கணும் உனக்காக ஒரு சின்ன குழு தரேன் உனக்கு புதுசா இன்னொரு புருஷனை ஏற்பாடு பண்ண போறேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் பொடி என்னடாது மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர சொன்னா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்திருக்க இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்களே சொல்லுங்க ஏன் என்ன பார்த்தா மாப்பிளை மாதிரி தெரியலயா அதானே ஏமா இவர்தான் என்னமா அது நான் உன்ன கேட்டேன் நீ அவன கேக்குற சகல உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல நானே சொல்லிடுறேன் ஹேமா கோரப்புற மாப்பிளம் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் வேலை குடுத்துட்டாங்க ஆனா நான் தான் வேணா வேணாம் சொல்லிட்டேன் அப்புறம் சொன்னாங்க இந்த வீட்டு மூத்த மாப்பிள நான் இப்படி எல்லாம் இருக்க ஆசைப்படுறேன் அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர போய் ட்யூட்டியில ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன் ஆமா எங்க என் சம்சாரம் என்ன மாப்பிள்ள கடமை கண்ண மறைக்குதா பக்கத்திலே ஜோதியக்குது பாருந்து அப்போ எந்த ஆளாளுக்கு ஏழை விடுறாங்களேடா ஓ ஹேமா நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை எங்கெல்லாம் தெரது எங்க எங்கூட பேச மாட்டேங்க ஏதாவது கோபமாங்க என்னது காலை கட்டணம் வாங்க போங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல அதாவது சின்னமா பிள்ளை சென்ற வாரம் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார் அங்கே யாழ்ப்பாணத்துல எல்லா தமிழர்களுமே மற்றவர்களை மரியாதையாக அழிப்பார்களா அதனால யாழ்ப்பாண தமிழில் பேசிவிட்டார் நீங்கள் சென்னை தமிழ்லயே மரியாதை இல்லாமல் பேசுங்களேன் ஐயா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா சரியாமணி இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க மாமா கால ஆசிர்வாதம் வாங்கிக்கிறேன் என்னடாது சகல நான் விவரமா சொல்றேன் கவனமா கேளுங்க ஆந்திராவில இருந்து ஒரு பணக்கார பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்திக்காக மெட்ராஸ் ஓடி வந்து ஓடியவா ஆமா அவர் இருக்கிற ஒரு பிரைவேட் சிஐடி கண்டுபிடிச்சி அப்பான்னு சொல்ற மாமாக்காரன்ட்டு படைச்சிட்டான் அதனால அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு போச்சு சிஐடி அரெஸ்ட் பண்ண தான் இருக்கிறேன் இருக்க அவ ஒரு மறைவிடத்தில் இருக்கிறார் மறைவிடத்தில் இருந்துகிட்டு அந்த நிஷா அந்த நாளைக்குழிக்கிறேன் ஈசி இல்ல இந்த ஏற்பாடு பண்ணீங்களா ஹேமாவின் தோழியே இன்ஸ்பெக்டர் மாத்தி விட்டாரு என்ன சிஐடி சார் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க அந்த பொண்ணு நிஷா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லிட போறாங்க அவ்வளவுதான் கம்பி என்ன போறீங்க சத்தம் போட்டு பேசாத எனக்கு அப்புறம் தெரியும் என்ன வேணா செய்ய என்ன ஏன் கேக்குறீங்க நான் பேரும் வண்டி ஓட்டுனா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ற இந்த வீட்லயே நீ ஒட்டம் தானே ஆம்பளை அப்பா இப்பதான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க நீங்க என்ன அது என்ன தவிர நீட்ட ஆம்புலன் டெய் தப்பிக்க வழி சொல்ற நூறு ரூபா கூட்டி தர சும்மா ஐயா நூறு ரூபாய் கூட்டி தெரியும் அதை விட்டுட்டு கண்டபடி சிஐடி பேனா பென்சில தொலைச்சாலே உன்னோட ஸ்தாபத்துக்கு தான் எடுத்துகிட்டு மெட்ராஸ் இருக்கிற ஆளை பத்தி எல்லாம் தப்பா சொல்ற அவர் தண்ணி அடிப்பாரு பொம்பளை வீட்டுக்கு போவாரு அதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அனாவசியமா யார பத்தி அது மாதிரி பேசக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்க முதல்ல மரியாதை கொடுக்க கைய கட்டு பத்து பின்னாடி போட ஓடி வரியா நாய் நரசிம்மங்கிற பேரு பிரமாதமா இருக்கு நான் சொல்ற மாதிரி செய்ய அந்த நிஷா உன் அடையாளம் கண்டுபிடிக்கமா அந்த மீச இருக்கு அதை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதனால நீ எடுத்துருக்கு மீசிய எடுக்க மாட்டியா நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மீசை வளரவே மாட்டேங்குது நமக்கு வளரலன்னா அடுத்தவனுக்கு வளரவிடக் கூடாது அதானே நம்ம நாட்டு பண்பாடு இப்ப நீ எடுக்கிறியா இல்லையா கஷ்டப்பட்டு வளர்த்துறா நான் எப்படி எடுக்கிறது நீ மொத்தம் மீசி எடுக்கல அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிருவாயா மீசி எடுக்கணுமா கண்டிப்பா எடுக்கணும் இந்த எடுத்துக்கொட்டு என்ன ஹேமா செஸ்ல இப்படி மூவ்மெண்ட் கொடுக்குற ஒண்ணும் சரியா வராது உன்னோட சைடு ரொம்ப வீக் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டேன் பாங்கா இருக்கிற நெருங்க விட மாட்டேன்டா போ வந்த பக்கம் என்னடாது எடுக்கவோ கோக்கவோ பெரிய கருணம் பரம்பரை இன்னொருத்த பண்டாடி தொடுவாரு நான் பாத்துட்டு இருக்கோம் வச்சிருக்கீங்க செஸ் கூட விளையாட விட்டாயம் பண்டாட்டிய கூட சேர்ந்து ஆடுவாடா அடுத்துக்கே அவங்களோட அந்த அளவுக்கு விட்டுடுவா வீட்டு விட்டு வெளியில படா விட்டு வெளில பண்ணுமா அப்ப எழுதி குடுத்துருக்கீங்களா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க சத்தம் மாப்பிள்ள வாங்க ஐயோ என்னது உங்க பண்டாட்டியோட வேலைக்காரன் விளையாடிட்டு இருக்கா ஒரு கொடுக்கல் வாங்கல இருக்கு இந்த கண்டா பாத்து கண்ணைக்கு ஒரு வழி தெரியாம இருந்து குளிச்சிட்டே இருக்கீங்க ஆமா நிஷா அங்க உதறது குரலையோ முகத்தையோ நீ பாத்த மாதிரியோ கேட்ட மாதிரியோ இருக்குதா ஆமா இந்த குரல் மாதிரி தான் இருக்கு பேசுங்க மாப்பி என்னது கட்டணம் குத்துக்கல்ல கண்ட கழுதி கூட்டிட்டு மாற சொல்றீங்களா கண்ட கழுதியா என்னமா உன்ன பத்தி சொல்றாரு கண்ட கழுதியா இதே குரல தான் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் மட்டும் பெருசா மீ சேர்ந்தது நான் சந்தேகப்படுறாங்க இவருதான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் பேசுங்க நீ மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்கும் அதுதான் மீச போங்கம்மா போங்க அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் சின்னஞ்சிசுங்க அப்படி நடந்துப்பாங்க உங்களால என்ன பண்ண முடியும் எப்பரா எப்பரா ஒத்து பாக்க முடியும் ஏன் கட்டணம் பக்கத்துல இருக்கும்போது கந்தவளை நினைக்க தோணுமா முக்காவாச்சு பேருக்கு கல்யாணம் ஆனா வருது தெரியுமா என்னோட கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நகரந்ததே கிடையாது அன்னைக்கே சொன்னமா உங்க அப்படி இருக்க மாப்பிள்ள ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தீர்க்க தரிசி இப்ப எதுக்கு சும்மா பிஸ்கட் போட தான் ஒரு பெரிய சிஐடிடா ஓ அந்த நிஷாவை கேட்டாதான் தெரியும் அவர் மட்டும் இப்படி கண்டப்பனோட ஊர் சுத்த போயிடுவாரு நான் மட்டும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணுமா அதுக்காக நீ ஒருத்தனை சுத்த முடியுமா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு முடிவு தெரியும் ராத்திரி வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது இப்ப என்ன பண்ணனுங்க நானும் வேலை போக போறேன் டிரைவர் பண்ணி ரெடியா இருக்குது என்னங்க எல்லா கண்டாவையும் பாத்துட்டு தாங்க இருந்த என்ன செய்யறது புருஷன் வந்துட்டோ அவ நினைச்சோம் பந்த புருஷன் என்னடானா எவ்ளோ ஒருத்தீய எழுத்துட்டு போயிட்டான் இவன் என்னடானா வேலைக்கார பயிலோட போயிட்டான் இப்ப நான் என்னங்க பண்றது நீ ஒருத்தனை சுத்து வாயுங்க என்னங்க முதல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் சாந்தி முகத்தம் ஒண்ணுதான் கொர ஐயோ ஹேமாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு பண்ணுங்கன்னு சொன்ன ஹேமாவோட சாந்தி முகூத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்டி மாப்பிள்ள யாரு அங்கதான விஷயத்துக்கும் டென்ஷன் ஆரீங்க சின்னன் சிர்சுங்க இவ்ளோ நாளா பிரிஞ்சிருந்து சாந்தி முகத்திங்களேன் அப்புறம் இந்த குரல்தான் மாப்பிள கட்டில் பழம் பால் பூ ஊது வச்சு எல்லாம் ரெடி நல்ல நேரம் பார்த்து கதவை தரக்கும் ஜப்பன்னு உள்ள பூந்துருங்க கதவு திறந்தோன்னு உள்ள போரணுமா ஏன் இன்னைக்கு அதோட முக்கியமான நாள் நைட் ஏன் இத்தனை வருஷம் சும்மா இருந்தீங்க ஏ? எனக்கு மாட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க எங்க பரம்பரிலே லேட்டா தானே பறக்கும் அப்படியே பறந்தாலும் ஒரே டெலிவரில அஞ்சு ஆறு பறக்கும் நாய் குட்டி போடுற மாதிரி என்னடா நாய் நரசிம்மங்கிற பேரு உங்களுக்கு வந்ததேன்னு யோசிச்சாது காரணம் பேரா எப்படி ஆறு மாசத்துக்குட்டியா அனாவசியமா பேசாத நீ என்ன பண்ண போற அதான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா சும்மா இருக்கு மாப்பிளை நீங்க போங்க மாப்பிள்ள இருக்கும் போது என்ன மீறி அந்த ஆள் உள்ள போயிடுவாரா ஆமா கரெக்ட் நீ இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது மரியாதையா வெளில போது போய் பஸ்ட் நைட்டுக்கு பணபழம் என்ன தப்பு ஊச்சி சாப்பிடுறதுக்கு நீ பனம்பழம் வந்தா தான் மாப்பிள்ளை இருந்தாலே இது நடக்கும் வேண்டிகிட்டோம் ஓஹோ ஆந்திரா சம்பிரதாயமா இது நான் போய் பனம்பழம் வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள இங்க வழக்கு ஏதாவது லேசா அணைஞ்சா கூட சாரமின்கிட்ட சமாதி கட்டிடுவா ஜோ இந்த ஹைதராபாத்ல இந்த ராத்திரில உருளைக்கிழங்கே கிடைக்காது பனம்பழமா வாங்கிட்டு வரப்பர பனம்பழம் டெய் படா போ மாப்பிள நீங்க போங்க மாப்பிள்ள வேணாம் எனக்கு பயமா இருக்கு சகல ம் என்ன பயம் பனம்பழங்க பனம்பழம் கிடைக்கல பணங்கள் கண்டு வச்சுக்கலாம் அதாவது பொன் வைக்கிறதுல பூ வைக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா இல்ல வந்தா பனம்பழம் தடவா இல்ல நான் வரவே கூடாது மாப்பிள்ள நீங்க போங்க மாப்பிள்ள உள்ள கொஞ்ச நாட்ல ஏமாக்கிறேன் சகல வேணாம் நான் வேணா பர்ஸ்ட் நைட் நிஷாவோட வச்சுக்கிறேன் தனிய மாப்பிள இப்படி ஊரா சொத்து கலஞ்சிங்கனா உங்க சொத்து பறி போயிடும் கணக்கு தனியா வெள்ளமா அடிச்சிட்டு போகும் அடிச்சிட்டு போகாது இந்தாங்க பணம் வெள்ளம் பக்கத்தர்ல ஒரு கேன்சல் ஆயிடுச்சா டிஸ்கவுண்ட்ல நீங்க இந்த ஹைதராபாத்ல முக்காவாசிட்டு கேன்சல் ஆயிடுச்சு மூணாவது தெருல எழுபது டிஸ்கவுண்ட்ல பணமழம் ஆனா பணமழம் கூட்டு போயிடணுமா அதெல்லாம் வந்துட்டேன் வழி விடுங்க உள்ள வச்சுட்டு வந்து எங்க பறப்படுக்கமா நீ அடிக்க வைக்கலாம் உள்ள போக கூடாதா போக கூடாது அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த விலங்குக்கு என்ன போட்டு வச்சிருக்கீங்களா நீ போன அந்த பயம் இருக்கட்டும் வேலைக்கார இப்படி மயமுடுத்துறானு என்ன மாட்டி விட்டேன் உனக்க நல்லா இருக்குமாளி ஜமாங்கிறான் என்ன பண்ண போறோம் அடிக்க வச்சது போதுவா வெளியில சொல்லுங்க ஒண்ணு இல்ல நீங்க போங்க மாப்பிள்ளா உள்ள போய்தான் என்னது நீங்க போவோம் யாரு போவாங்க நான் போறேன் முழுக்க அந்த பனமிழகத்தை அடிக்க வைக்கலையே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுனேன் உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருவாங்க யார் கம்பி என்ன போறாங்க யார் யாரும் வேலைக்காரங்கள வீட்டுல விசேஷங்க அப்படிங்களா இது அவங்களுக்காக ஓஹோ நம்ம தள்ளியே இருக்கா ஆயிரம் ரூபாய் கூட்டி தரேன் அவங்க கூட்டி தரீங்க நல்ல விஷயம் தான் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் நீ நில்றாங்க அவனுக்கு கல்யாணமே ஆகல சொல்லித்தரன் நேர ரூமுக்குள்ள போறீங்க ரெண்டு நிமிஷத்துல ஜல்லு ஜல்லுன்னு ஒரு சத்தம் மாட்டு வண்டி வரும் நிமிந்து பாக்கறீங்க உடம்பு நிறைய நகையா போட்டு சாவித்திரி அம்மா வருவாங்க அது நடந்து பத்து வருஷம் ஆச்சுல்ல தங்கத்தேரா ஏமா வந்து நிப்பா ஆஹ் தங்கத்தேரா அப்படியே இழுத்து திருச்செந்தூர்ல கொண்டு விட்டுருங்க நீ வாயை முடிட்டு சும்மா இறா சரிங்க மாப்பிள்ள ஏமா உங்க கால விழுவா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒரு சொம்பு நிறைய பால் எடுத்து கொடுப்பா பாதி பால நீங்க குடுங்க மீதி பால உட குத்தி வைக்கணும் ஏமாவுக்கு குடுங்க மாப்பிள்ள அப்படியே திரும்பி பாக்குறீங்க டேபிள்ல பழம் பண பழமும் இருக்கும் ஒண்ணு விடாதீங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வரும் தலையை சுத்தும் அப்படியே ஏமாடியில தலையை வச்சுக்கிட்டு தூங்கிடுங்க அவ்ளதான வீட்டுல ஒரு புழு பூச்சியை காணுமே அண்ண லெவலே அவ்வளவு தான அது சரி ஞாபகம் வந்துருச்சு சொல்லுங்க சரியா ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் பின்னிரவுல ஆமா அப்பதான் ஒரே தூங்கி இருக்கும் நீங்க எழுந்திருக்கலாம் அதுவா உங்களை எழுப்பிடும் அப்படியா ஆமா ஒரே சமயத்துல பலகாரம் பழம் போதாத குறைக்கு பணம் வளர்த்தி சேர்த்து சாப்பிட போறீங்க வயிறு கட்டம் முட்டினா நீங்க மொரட்டு கால மாதிரி உள்ள போங்க நேரம் தண்ணி பம் மாதிரி வெள்ளப்போ சாவித்ரி சாவித்ரி என்னடா பதிலி இதா வந்துட்டீங்களா சாவித்ரி என்னது ஏமா அவ கலங்கரம் சொன்னா நீ பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டா கர்நாடகமா இது ஆந்திரா நாக்கு தெலுசு இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டா ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் சொல்ற இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு முன்னேற்பாடா இருக்கு சரி சரி அவதான் வேண்டானா விட்டுற வேண்டியதானே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ வந்து நிக்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உணர்ச்சி வசம்ல போய் பணம் பழம் வாங்கிட்டு வர முடியாது இந்த அலங்காரம் பிடிவாதம் அதனால தானே செஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கா கதூரம் எப்படி பாத்தீங்களா நல்லா இருக்கு மாப்பிள மாப்பிள பேர் வந்தாச்சு நான் சொன்னதெல்லாம் இருக்கா இருக்கு வரலக்கா பரவாயில்ல சொன்னா உள்ள வாங்க அய்யோ வெளியிருக்கா ஐயோ சாவித்ரி அப்பவே சொன்ன அலங்காரெல்லாம் படிக்க வராதுன்னு எப்படியோங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தாச்சு இந்நேரம் பக்கத்து முள்ள என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஹேமா மாப்பிள்ள கால இருவா மாப்பிள்ள ஆசீர்வாதம் பண்ணுவாரு நீங்க என் கால விழுறீங்க பரவாயில்ல எழுந்துருங்க நீ வேறமா நான் என் செருப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் படுபாவி இப்படி பண்ணிட்டான சும்மா இப்போ திட்டுறீங்க அவனை திட்டலமா செருப்பு கடக்காரனை திட்டன சைஸ் சின்னதா குடுத்துட்டான் அய்யோயோ என்னங்க அது என் காலா இருக்கும் அடிப்பாடி பத்து வருஷமா குடும்பம் நடத்துறேன் நீ மிதிக்கிறதுக்கு இன்னொருத்த மிதிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது ீங்காளிட்டாங்க நாளைக்கு காலையில போலீஸ் ராணுவம் பண்ண போறாங்க ஓடிடுங்க சரி இப்பதான் ரெண்டு பேருக்கும் சாந்தி நடக்குது தெரிஞ்சு மாமா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்புறம் மாமா பேசாம போங்க இதுக்கு வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு மீசி எடுத்தாச்சு அடுத்தது மொட்டை தான் ஐயா உங்க காதை கொஞ்சம் தரீங்களா சின்ன மாப்பிள்ள விஷா இழுத்துட்டு ஓடுவாருன்னு நினைச்சே பாக்கல மொட்டை அடிச்சுக்கிட்டுதான் மிச்சம் எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன கொடுத்தாச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல என்னங்க சார் போஸ்ட் இந்த நேரத்தில் ஏது போஸ்ட் கொரியர் சர்வீஸ் எந்த கொரியர் ஜிம் கொரியர் அன்புள்ளாயிற்று அநேக கோடி நமஸ்காரங்கள் நான் ஏமாவுடன் இனிமேல் வாழ முடியாது என் காதலி திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன் எனது என்ன பதில் என்னடி உன் தங்கச்சி வாழ்க்கையை நான் கிட்ட மாதிரி என்ன கேட்கற நாளை காலை ஒன்பது பத்தரை முகத்தத்தில் ஆஞ்சநேயர் கோவிலில் திருமணம் நடக்க இருக்கிறது தவறாமல் வரவும் நீ என்னங்க இந்த இங்கயோ கேட்டா மாத்திர இந்த குரல நீங்க கேட்டுக்கே முடியாதுங்க நாளை காலையில் கல்யாணத்துக்கு வந்துருங்க வரங்கோ தொலை சுட்டுதுங்க மயக்கம் வருதுங்க என்னங்க சாவித்ரி மாப்பி கையில தாலிய கொடுங்களை காதே செவிடா போச்சு ஒரு நாளைக்கு இவங்க சம்சாரம் பாத்ரூம்ல வலிக்கு வந்துருக்காங்க அதை பார்த்து பல்லு நூறு ஆறா ரெண்டு காதலையும் அண்ணன் காது அவுட் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க வர வேண்டிய வரட்டும் விட மாட்டேன் விட மாட்டேன் ஆந்திரா பாட்டி வந்தாச்சு நீங்க பேசாதீங்க பேசி தீர்த்துங்க அதை விட்டுட்டு ஆந்திரா போட கல்யாண பணி குடிக்கலாமே பரவாயில்லையா மாப்பிளம் பைத்தியமா கண்டவனிய மாப்பிள எங்கிறீங்க இவனா உங்க பொண்ணு ஏமாத்துட்டு வாங்குவேன் தாராளமா எழுத்துட்டு போட்டோம் சுத்த மான கட்ட குடும்பம் இருக்க மாட்டா என்ன மாப்பிள ஏமா வந்தாச்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க பெரிய மாப்பிள அது மாதான்னு நாங்க மொட்டை அடிச்சு விட்டோம் ஏமா நடந்தது என்னன்னு அண்ணனுக்கு சுருக்கமா சொல்லு நடந்தது என்னன்னு ஓ இவ்வளவு தூரம் நடந்திருக்க ஒன் ஹவர் ஆச்சுல கேசல மாப்பிள மாமனார் குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி அந்த குடும்பத்துக்கு வர மாப்பிள்ள நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு தப்பே கிடையாது ஆனா நீங்க நடந்துகிட்ட முறைதான் கேனத்தனமாயிடுச்சு அதனால்தான் நாங்களும் டிட் பாட் பண்ணிட்டோம் ப்பா எடுத்துக்காதீங்க உதவ வாங்கிட்டு போவோம் அதுக்காக தான் வந்து என்னப்பா அஜயகுமார் என்ன விஷயம் இந்த கட்டாய கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் ஐயா மந்திரம் சொன்ன தொலைச்சி போடுவோம் துப்பாக்கி பாத்தியா இந்த பாஞ்சா ஐயருக்கே கட்டா போட்டா அப்பவே சொன்ன வாங்கி நாத வச்சுக்காது சுட்டவர் அவருங்க வருதுங்க எழுப்பி போறேன் கட்டியா இருக்க போது கேன்சரா இருக்க போது தெரியுங்க மெட்ராஸ்ல முக்கால் பேர் முழுகறதில்ல தண்ணி கஷ்டம் சவுத்ரி இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இதுல நீங்க பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லீங்க இதுக்கெல்லாம் சின்ன மாப்பிள்ள தான் இல்லப்பா கொஞ்சம் சின்ன மாப்பிள்ள பண்ணின கரெக்டா வேலை தானே ஹேமாவுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணினோம் அன்னைக்கு தானே நீங்க நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சே கண்ணா காலி கட்டிட்டியா நீ கட்டிட்டு நீயும் அந்த நிஷாவும் அந்த பெரியமாப்பிள்ள கால விழுங்க என்ன என்ன பாடுபடுத்திருக்கீங்க பெரிய மாப்பிள்ள தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க இதே குரல் தாங்க நல்லா இருங்க